தேவனுடைய பரிசுத்தாபத்திற்கு மயமதாக ஒன்பதாவது ஆண்டனுடைய அதிகால வேளையில் முதல் நேரத்தில் தேவருடைய சன்னிதானத்தில் உங்களோடு கூட சேர்ந்து அடியும் மகிழும் இந்த வருடத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் அடியும் ஆரம்பிக்க முடியாது நல கிருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு சுத்தோத்திரம் உண்டாவதாக தேவர்டு சொல்ல தேவனுக்கு நன்றி கடந்த ஆண்டிலேயும் என்னுடைய ஆன்மீகத்தில் அதாவது அநேக நன்மைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு வாழ்த்தில் செலுத்துகிறேன் தேவனுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக அதாவது இரண்டாயிரத்தி ஏழில் இல்லாத அனுபவத்தை இரண்டாயிரத்தி எட்டிலே அடியில் உதவி செய்தார் இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லும் தேவனுடைய அன்பிலே களிகூற முடியா மகிழும் முடியாக உள்ள நிறைந்து வழியும் முடியாக அப்படிப்பட்ட நல்ல கருப்பு இரண்டாயிரத்தி ஆண்டில் முழுவதும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு அவருக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் தேவனுக்கு மய்மை அதோடு கூட நம்முடைய திருச்செபையுடைய பணியிலே இந்த நாகர்கோவில் கலையிலேயும் தேவனால் கத்த நம்முடைய திருச்சபையினுடைய ஹெல்த் அதாவது திருச்சபையினுடைய சக்திக்கு மிஞ்சிய காரியத்தை ஆண்டவர் நான் தேவனை வாழ்த்துகின்றேன் உள்ளத்திலே நான் சிந்திப்பேன் குடும்பத்திற்கு அல்லது சரீரத்திற்கு செய்யாத காரியத்தை அநேகர் திருச்சபைக்காக அர்ப்பணம் செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு முழுவதும் அதற்காக நான் ஆண்டவருக்கு வாழ்த்து செல்கிறேன் உள்ளத்தை அதாவது அநேக முறை சந்தோஷப்படுத்திய பிள்ளைகள் எங்களுடைய ஊழியர் அதாவது ஒரு மனிதன் அதாவது தள்ளாட வாயிலே ஒரு ஊன்றுகோலை கையில் பிடித்துக் கொள்ளும் போது அவனுக்கு எப்படி ஒரு தைரியம் ஒரு பலன் ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதோ அதே மூலமாக இந்த ஊழிய காலத்திலேயும் பிள்ளைகள் அநேக ஊன்றுகோலாக உறுதுணையாக நின்று இந்த ஊழியத்திலே ஊழியத்தில் செம்மையாய் செய்ய தேவருடைய சமூகத்தில் அதாவது செம்மையாய் காணப்பட உதவியாயிருந்த தேவன திருச்சபைக்கும் வாழ்த்தையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டவர் பிரஜாதிகளும் காணுகின்றார்கள் கண்டு தன்னுடைய வார்த்தையினாலே அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தவர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அடிக்கடி வருவார் அவர் பேசும்போது ஒரு நாள் சொன்னார் அதாவது உங்களுடைய திருச்சபையை பற்றி நான் அதாவது கேள்விப்பட்டேன் இப்பொழுது ஒரு சில முன்னால பக்கத்தில் உள்ள போய் நான் விசாரித்தேன் கிறிஸ்தவர்களிடத்தில் மற்ற புரஜாதி மக்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அங்கேயே அந்த சபை ஒரு புனிதமான சபை அங்கே போகிற மக்கள் ரொம்ப அருமையானவர்கள் அங்கே தேவன் புதுமையான காரியங்களை செய்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அவர் தனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறவருத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்து தேவிகூட்டிக் கொண்டு போனார் அதற்காக நான் தேவனை சுமிக்கிறேன் ஆனப்படி தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய திருச்சபை அவனமாக சாட்சி பெற்று வருகின்றது நம்முடைய சபையினுடைய மக்களும் அவனமாக வளர்ந்து நான் தேவனுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு வேளையிலே நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு சபைக்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுக்கு பைமூன்றாவதாக இந்த ஆண்டிலேயும் நான் இன்னும் தேவனுடைய பொறுப்பணியை வேகமாக செய்ய கத்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே நமக்கு நிறைய பணிகளை பொறுப்புகளை வைத்திருக்கிறார் ஆன்மீகத்தில் நான் காணுகின்றேன் அந்த ஊழியத்தை செய்து முடிப்பதற்கு இந்த ஆண்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் உருவணையாக நின்று ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை தாங்குவீர்கள் அதற்காக நான் தேவனை வாழ்த்தேரு தேவனுக்கு மய்மை உண்டாவதாக என்று உள்ள அந்த காலவேளையில் அதாவது ரொம்ப நிறைந்த அனுபவத்தோடு பூங்கி வழிகிற அனுபவத்தோடு இருக்கிறது அதில் கழக கருத்து தோற்றுறோம் பரிசுத்தால் பெற்றுக் கொண்டனா அதாவது ஒன்று அறியாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு கலக்கம் ஏற்படும் திடீரென்று ஒரு பாரம் ஏற்படும் திடீர்ந்து ஒரு மகிழ்ச்சி நம்ம ஏற்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த கலக்கங்களும் பாரங்களும் எப்போ வரும் என்றால் ஒன்றே என்னுடைய வாய்க்கில குறைபாடு இருந்தால் இல்லாவிட்டால் நமக்கு ரோதமாக குடும்பத்துக்குற மாதிரி சபைக்குரவாய் ஏதாவது தீமை நடக்கப் போகிறது என்று தேவன் அறிந்திருக்கும் போது இந்த ஆவியிலே ஆவியானவர் நமக்கு துக்கப்படுகிறது அந்த துக்கத்தை காண்பிக்கிறது அதோடு இதால் உங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சிகள் படுகிறால் கட்டளை ஒன்று செய்ய போகிறார் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது அதை நாம் ஆவியலை அதற்காக தலைவருக்கு நன்றி வருடத்தின் இந்த கால முதல் இந்த மணி நேரத்தில் இவருடைய இவர்கள் ஏற்படுகிறதுனால் இந்த வருடத்தில் கட்ட பெரிய காரியங்களை மக்களுடைய வாழ்க்கையை தேசத்தில் அன்றவர் செய்வார் என்று நம்புகிறேன் அதை நான் அறிகிறேன் அதற்காக அன்றவருக்கு ஸ்கோத்ரம் தேவனுக்கு மகிழ்ச்சி கற்ப இந்த ஆண்டில் உங்கள் சொல்ல முடியாத எனக்கு ஒரு வேறு வாக்கியத்தை நான் உங்களை மத்தியில் சொல்லிக் கொள்ளுகிறேன் சங்கீதம் ஐந்தாவது வருஷத்து யாராவது வாசிக்கலாம் போக வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அடைந்த பிரயாசத்துடைய பலனை இந்த வருடத்தில் இப்படி பெறப்போகிறோம் தேவனுடைய விதைக்கிறவர்கள் கண்டிடத்தோடு அறுப்பார்கள் கடந்த வருடத்தில நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்ணீரோடு விதைத்த விதைகள் எல்லாம் முளைத்து பலனாகி இருக்கின்றன அவைகள் இந்த நாம் அறுவடை செய்ய போகின்றோம் தேரணிக்கு மகிமை உண்டாவதாக அதாவது கண்ணீரோடு விதைத்த விதைகளெல்லாம் அவைகள் முறைத்து சரிப்போடு காணப்படுகிறது இந்த ஆண்டு நாம் அவர்களை அறுவடை செய்ய வேண்டும் அதுபடியா பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு ஜெபித்த ஜபம் அநேக முறையிலே கண்ணீரோடு காணப்பட்ட தேவாலயத்தையும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு காணப்பட்ட அனுபவம் அநேக நேரங்களிலே என்ன செய்வதற்கு செய்யாமல் திகைத்து கவலைப்பட்ட காரியம் இவர்கள் தான் விதைக்கப்பட்டிருக்கிறது தேவருடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறபடி என்களை எம்பிழாச்சோடு மகிழ்ச்சியோடு அறுவடை செய்ய போகின்றோம் ஆண்டவருக்கு எது ஒன்றானாலும் சரி படிக்கிறதானாலும் சரி மற்றும் எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் செய்யும் போது நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் படித்து முடித்தவுடனே உத்தியோகத்திற்கு போறவுடனே நாம் அதனுடைய பலனெல்லாம் அங்கே நாம் பெறுகின்றோம் அதே எந்த ஒரு காரியம் விவசாயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதாவது நாம் அதை செய்யும் போது அதனுடைய பலனை காணுவதற்கும் வருத்தப்பட்டு வேர்வை செஞ்சி கவலையோடும் பாலத்தோடும் மிகுந்த கஷ்டத்தோடும் செய்கின்றோம் அப்படி நான் அறுவடை செய்யும் போது கண்டீரத்தோடு அடிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வருகிறோம் அது அப்படியால் இந்த ஆண்டில நம் கடந்த வருடத்தில் விதைத்த விதைகள் ஜபித்த ஜபங்கள் செய்த தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடைந்த பிரயாசங்கள் மனக்கவலைகள் பிரயாசங்கள் எல்லாத்துக்கும் கூடிய பரலே இந்த ஆண்டிலே அடைவோம் அடைவீர்கள் என்று கற்று சொல்கிறார் அதற்காக நான் ஆண்டு துணிக்கிறேன் மகிமண்டாவதாக நேற்று இருக்கும் போது என்னுடைய ஆவியானவர் நீண்ட நேரம் நீண்ட காலங்களே பேசினார் அவைகளை நான் சொல்லவில்லை அதாவது அந்த நேரத்தில் எனக்கு அந்த காந்த அந்த ஆவியானவரோடு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் சில வெளிப்படுத்தல்கள் எனக்கு அது ஒன்று நான் சொல்லுகிறேன் ஒன்று கண்ணாக ஒருவர் எரிந்து கொண்ட நெருப்பை அழைக்கிறார் அணைத்துவிட்டு அப்புறம் ஏதோ கிண்டுகிறார் கிண்டி ஒரு மாதிரி குப்பைகள் நெருப்பு கோபர்கிட்ட அகப்பட கண்ணாப்ப இப்படி ஒரு அகப்பேர் அவருடைய கையில் இருக்கிறது அதை விட்டு அந்த குப்பையை சரிக்கிறார் சரிக்கிற நேரத்தில் அது உருண்ட உருண்டையாக இருக்கிற வெளியே வைக்கிறார் இதனை நான் பார்க்கிற நேரத்தில் சுத்தமான பொண்ணாக இருக்கிறது தங்கம் தங்கமாக இருக்கிறத அழுக்கெல்லாம் போய் போய்விட்டார்கள் என்று அறிந்த உடனே நெருப்பை அணைத்துவிட்டு அந்த குப்பைக்குள் இருக்கிற அந்த தங்கைகளை தான் எடுத்து எடுத்து அவர் வெளியே வைக்கிறதாக நான் கண்டேன் தேவனுக்கு மயமண்டதாக அருமையானவர்களே நெருப்பை போன்ற கஷ்டங்கள் நம்மை புறமிட்டது ஒன்று கிடந்த ஆண்டு வரைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி புறமிட்டது தேவன் அந்த நெருப்பை அணைக்கிறார் தேவனுக்கு ஸ்ஸ்தோத்திரம் உண்டாவதாக அழைத்து அதற்குள் இருக்கிற பொண்ணை எடுத்து வெளியே வைக்கிறார் இவ்வளவு பெரிய நெருக்கடியில் மத்தியிலேயே நாம் அழிந்து போகாமல் அழிந்து போவதற்கு அல்ல நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத நீக்கும்படியாக கடந்த ஆண்டில அநேக காரியங்களுக்கு அறிக்கை செய்திருக்கிறோம் விட்டிருக்கிறோம் ஒப்புறவாகி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றாத காரியங்களுக்கு மனஸ்தாப்பட்டிருக்கிறோம் இவர்களால் நெருப்பு போட்டு உறிச்சு தேவன் அவர்களை நீக்கி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான கஷ்டங்கள் நம்மில் இருக்கிற அழுக்கை நீக்குவதற்காக கடந்த ஒரு இடத்தில் ஏற்பட்டது அவைகளை தேவன் அந்த நெருப்பை அந்த கஷ்டத்தை மாற்றுகிறார் மாற்றி அதற்குள் இருக்கிறவர்களை வெளியெடுத்து வைக்கிறதாக கண்டே பயன்படும் வெளியெடுத்து சுமாரிப்பதற்கல்ல ஆபரணங்களாக செய்து எவ்வளவு பேருக்கு அலங்கரிப்பாக மாறிவிடுகிறது அல்லவா அதே நம்முடைய வாழ்க்கையோ ஆகும் யார் உத்தமமாக இது ஒரு உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுகிறது அதற்காக ஆண்டவருக்கு நான் சோதனை சொல்கிறேன் இரண்டாவதாக நம்முடைய ஆராதனை மத்தியில நிறைய பேர் குழந்தை நிற்கிறார்கள் அதுல ஒருவர் எளிமையில் இருக்காரு முகம் சிங்க முகம் மாதிரி இருக்கிறது என்னடா சிங்க வந்தங்கள் என்ற விரும்பி பார்க்கிறேன் ஆனால் கழுத்துக்கள் முழுவதும் நம்முடைய திருச்செடைய தலைமையாக அது தெரிகிறது தேவலுக்கு மைனாண்டாவதாக முகப்பார்வை முகத்தினுடைய ஷேப் அந்த சாயல் சிங்கத்திற்கு ஒப்பாக அது இருந்தது அதற்கான துணிக்கிறேன் நம் அடிக்கடி சொல்லுகிறதானே யூரா கோத்திர சிங்கம் தங்களுடைய பிள்ளைகள் சிங்கத்தினுடைய குட்டிகள் தேவனுக்கு மயில் அதோடு மாத்திரமல்ல வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறது அல்லவா அதாவது நான்கு ஜீவன்களை பற்றி ஒன்று சிங்கமுகம் ஒன்று எழுதுமுகம் ஒன்று கழக முகம் ஒன்று மனித முகம் என்று எழுதியிருக்கிறது அல்லவா அதை நான் கண்டேன் என்று அங்கே மனிதர் சொல்லுகின்றார் அதனுடைய ரகசியத்தை தான் கைத்தறி சொல்கிறார் சிங்கம் என்று சொல்வது மிருகங்களுக்கெல்லாம் ராஜா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உலகத்தில் காணப்படுகிற எல்லாம் மிருகங்களுக்கும் ராஜா சிங்கம் தான் தேவனுக்கு மகிமே ஆன அப்படினால இந்த அப்போ சில பதவி ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மகிழக்கு அந்த சிங்கத்திற்கு ஒப்பான அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு வரை புதிக்கிறேன் தேவன்கெல்லாம் நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார் அப்படி போல எருது உண்டு ஆண்டு நாமத்திற்கு மகிமை கடினமாய் உழைக்கிறேன் அப்படிப்பட்ட எருதுகளை போன்றவர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள் அந்த சிங்காச்சந்த சுற்றி அப்படிப்பட்ட ஜீவன்கள் இருந்தது இன்று தேவனுடைய திருச்சபை தேவன் பிரசனமாக இருக்கிற அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் சிங்கம் மற்றபடி நம்முடைய வாழ்க்கையில் அதாவது விபத்தில் அநேக எருதுகளை அன்றவர் உழைக்க கடினமான உழைப்பு உழைப்பதற்கு தேவன் தந்திருக்கிறார் அதற்காக அன்றவரை நான் சொத்திருக்கிறேன் தேவனுக்கு மகிமே ஆளுநர் இன்னொன்று கழுகு முகம் அது கழுகு என்று அந்த கழகானது அதாவது வயதானவுடனே எங்கே போய் இருந்து விடுமாவோ அது பழைய குகை குழம்பு வயதுக்கு கழுகுக்கு வயது கிடையாது தேவனுக்கு மைந்திர ஒன்றாவதாக அப்புறம் அந்த கைகளாக அவருக்கு முடிவு அது குஞ்சாகி அப்புறம் அது வெளியே வருகிறது இதுதான் கழக அது மாத்திரமல்ல கழகளுடைய நிலைமை என்ன என்றால் அதாவது அது மலையில் இருக்கும் எங்கேயாவது மாடு சொத்து கிடைக்கிறது என்றால் அதுக்கு அது மோப்பம் அறிந்து அங்கே வந்துவிடும் என்று நாம் காணுகின்றோம் எங்கேயாவது மாடு சொத்து கிடந்தால் கலகு வந்து கூடி விடும் அதற்கு எந்த அறிவிப்பும் யாரும் கொடுக்கிறது அது மோப்பத்தில் தெரிந்து அங்கே வரும் அது தெற்கத்தரிசியனுடைய காரியம் என்று நாம் காணுகின்றோம் அதாவது அந்த நிலைமை சபையில் முழுமையடையவில்லை நடக்கிறவர்களையும் தீர்க்க தரிசைகள் அறிந்து அவர்களை ராஜாக்களுக்கு அறிவித்தார்கள் நாட்டிற்கு அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் அன்றவருக்கு மகிமை இன்னொன்று மனித முகம் அவர்கள் தான் மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து ஆத்மாக்களை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அறுபடியினால் தேவனிவைகளெல்லாம் நம்முடைய திருச்சபையில வைத்திருக்கிறார் அறுபடியினால் தலைமையை பற்றி நான் என்று நேற்று மத்தியானம் தேவம் என்னும் போது கண்ட காரியம் அவன் சிங்க முகத்தை போல சபையில எழும்பி நிற்கிறதாக காணப்பட்டது எப்படியும் தேவன் தம்முடைய பரிசுத்த வேலாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிற அவைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய வேலை நெருங்கிவிட்டது தேவன் அந்த காரியங்களை நடைமுறைக்கு கொண்டு வரப்போகிறார் என்பதை ஆவியிலேயே நாம் உணர்கின்றோம் ஆவியிலேயே நாம் பலன் கொள்ளுகின்றோம் ஏதோ ஒன்று நடக்கப் ஏதோ ஒன்று நடக்கும் என்று நாம் எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு சோத்திரம் இந்த ஆண்டிலான காரியங்களை தமிழ் மூலமாக சமையல் கொண்டு செய்ய போகிறபடியால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மூன்றாவதாக சாவிதர் இளமை பருவத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அதே ஒன்றுமாக அந்த இளமை பருவத்தில் இருக்கிறது போல கையிலிருந்து பில் மாறி அவர் வைத்திருந்தது கவன் ஆனால் நான் பார்க்கும்போது அந்த வில் மாறி ஒன்று அவருடைய கையில் இருக்கிறது அழிப்பார்களோ அந்த மாதிரி ஒன்று அதை கையில் வைத்துக் கொண்டு கண்டனத்தோடு அவர் நிரந்து அப்படி உள்ளே வருகிறது போல எனக்கு தெரிவிக்கிறது அண்டவருக்கு சுதோத்திரமண்டாவதாக அண்டவர் ஐவன் அன்று ஒரு சிறிய தாழ்வையை கொண்டு இசிறல் ஜனங்களுக்கு ஆறுதல் அளித்தார் ஜனங்களை கொண்டு போடுவோம் மேற்கொள்வோம் அடிகளும் அடிமைகளாக்கி விடுவோம் என்று எண்ணிய அந்த கோழி ஆட்டையும் அவருடைய பெருசேகளையும் கீழ்படுத்தி போட்டான் ஒரு சின்ன பையன் தேவனுக்கு மைதே அது அப்படினால் இந்த நாட்களிலேயும் அந்த அபிஷேகத்தை இன்று நம்மளுடைய திருச்சபைக்கு கட்டளையிட்டிருக்கிறார் யோசனம் காலம் வேற ஆதி பெற்றவர்கள் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் திருச்சபைக்கு தந்திருக்கிறார் அதற்கான ஆண்டு அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறார்கள் ால் கர் இந்த ஆண்டிலும் பிரிவான காரியங்களை தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் பிள்ளைகள் மூலமாய் செய்வார் என்று நான் தேவ சமூகத்தில் கர்த்தரவைகளை செய்வாராக நான் காலையில் குடிக்க ஜப்பம் முடித்துவிட்டு ஐந்து இருபதுக்கு தேவத்தை பாயை சுருட்டி கொண்டு வைப்பதற்காக இப்படி நடந்து போகும்போது என்னுடைய நிலச்சலால் பேசுகிற மாதிரி நீங்கள் இன்னும் உணராதவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் எணராத இருக்கிறீர்களா என்று மத்திய சுசிவாசனம் இருக்கிறதுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் உணராத இருக்கிறீர்களா என்று அப்போ சில பேரில் அந்த இடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு அப்படி சொல்லப்பட்டது பதினைந்து பதினாறு தேவலுக்கு மயம உண்டாவதாக அதபடி நாள் அதாவது நீங்கள் இன்னும் உணராதி இருக்கிறீர்களா என்று ஒரு சம்பவத்தை முன்னிட்டு சொன்னார் அதாவது பாவம் என்றால் எது விளக்கி கொடுத்தா என்று நாம் காணுகிறோம் அதில் எனக்கு அநேக சம்பவங்கள் பொருள்கள் விளங்கப்பட்டது மையமே அதை படித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது உணரவில்லையா இவ்வளவு நன்மைகளை பெற்ற இதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சம்பவம் இல்லை ஆனால் இன்னொரு இடத்தில் மார்க்சிஸ்டர் அதாவது அப்பங்களை குறித்து வேலைவாறு பரிசோதனை புரித்தமாக குறித்து இருங்கள் என்றும் அப்பம் இல்லாத நாள் என்று கேட்ட போது ரெண்டு பேர்களை கொண்டு எத்தனை பேரை போசித்தேன் அது நீங்கள் உணரவில்லையா என்று சொன்னார் அதே ஒண்ணுமாக அதாவது வாழ்க்கையில் கடந்த ஆண்டு எத்தனையோ நன்மைகளை நான் பெற்றிருக்கிறோம் உணர்வில் இருக்கக்கூடாதான் தேவனுக்கு ஸ்போத்திரம் ஒன்றாவதாக நீங்கள் இன்னும் உணர்வில்லையா உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் பெற்ற ஒரு சுங்கல் சோதனை ஒரு சின்ன குறைவு ஒரு சின்ன நெருக்க வந்தவுடனே மரணுகிறீர்கள் இன்னும் உங்களுக்கு உணர்வு நான் இதை மாற்றுவேலின்றி நான் உணர்வு செய்வேன் என்று உங்களுக்கு இன்னும் உணர்வு இல்லையா என்பது மயமாவதாக எத்தனையோ பெற்ற நீங்கள் இந்த காரியத்திலும் நான் விடுதலை ஆக்குவரன் ஏன் உங்களுக்கு இந்த உணர்வு இல்லை என்ற அர்த்தத்தோடு காலையில் ஐந்து இருபது கேள்வன் பேசினார் அதனால் சமூகத்திலே வருடத்தின் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன் தேவனத்தில் நன்மை பெற்றிருக்க விடுதலை பெற்றிருக்கிற வாழ்க்கை எவ்வளவு பெரிய காரியம் பெறுவேன் என்று உணர்வோடு காணப்பட வேண்டுமா சாட்சியர்கள் மதமடம் எழுந்தி விடுவார்கள் அல்லவா இது ஓண்டா யோசித்து யோசித்து நம்ம எழுப்புகிறோம் ஆனால் அப்படினால் நம்ம இதை உணர்வு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நான் சொல்ல சொல்றேன் தேவனுக்கு அறிவேன் ஐந்தாவதாக அதாவது நின்று கொஞ்சம் ஜோம் பண்ணிவிட்டு வருவேன் அப்படி என்னுடைய வாய்க்குள்ள உச்சிகரமான ஒன்று சோதிக்கும் போது என்னுடைய வாயில போட்டால் எப்படி கிடைக்குமோ அப்படி எனக்கு தெரிந்தது எப்படியோ கருத்து நமக்கு நன்மையானவை அருளப்போகிறார் எனக்கு என்றால் எனக்கு மாத்திரம் இல்ல திருச்சபைக்கு தேவன் அப்படிப்பட்ட நல்லவைகளை செய்ய போகிறார் கஷத்தை சாப்பிடும்போது முகம் சுழிக்கும் இரவின் பாரமாக இருக்கும் திரிப்பை சாப்பிடும் போது உள்ள மகிழ்ச்சி அடையும் நல்ல கருவைகள் அண்டவர் வைத்திருக்கிறபடினால் ஜெபம் பண்ணுவோம் ஜபிப்போம் கற்பனைகளை கைகொள்வோம் இந்த ஆண்டிலே அண்டவரே கொடுத்த வாக்கெடுப்போம் எண்ணிலும் நிறைவேற வேண்டும் என்ற குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் சபையில் நிறைவேற வேண்டும் என்று ஒருவர் ஆயத்தப்படுவோம் கருத்திரமையை ஆச்சர் பார்க்க இந்த உழைத்து உறுதுணையாக இருந்து எங்களுக்கு இந்த எல்லா நிலையிலேயும் ஆதரவாயிருந்த அதாவது நீங்களே எங்களுடைய நிறுவங்கள் எங்களுடைய எழுதப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படி சபைக்குள் இருக்கிற பலருடைய பெயர்கள் நம்முடைய உதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுக்கு மகிம உண்டாவதாக ஆச்சாரியனுடைய மார்பதக்கம் பதித்திருக்கிறது போல ஆறு ஆறு கல்லைகளாக பனிரெண்டு கற்கள் பதிவு எப்பொழுது அவன் அதை நடக்க வேண்டும் என்று தேவனுடைய உதி இருந்தபடியார் அப்படி போல அப்படிப்பட்டவர்களுடைய பார்வை எழுதியத்தில் இருக்கிறது எல்லா மக்களும் அப்படி தியாகம் பண்ணி சபையை வளர்ப்பார்களாக இதுவரையிலும் இந்த ஊழியத்தில் உறுதுணையா இருந்து அல்லது எங்களுக்கு ஆதரவாயிருந்து மகிழ்ச்சி ஓட்டின ஊழியத்தை கடின உழைப்பாக உழைத்து இந்த ஊழியத்தை தாங்கின யாவருக்கும் அந்த சபையார் எல்லாருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துலையும் அவசிர்வாதையும் தெரிவித்துக் கொண்டு